ஆயிரத்தி எண்பத்தி நான்கு அபு குறை அறிவிக்கின்றார்கள் தொழுகையில் ஆண்களின் வரிசைகளில் சிறந்தது அவற்றில் முதலாவதாகும் பெண்களின் வரிசைகளில் சிறந்தது அவற்றில் கடைசியாகும் அதில் கெட்டது முதலாவதாகும் என்று நபி சல்லுல அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள்